வணக்கம் நற்றினியின் சரித்திரம் தொட்ட சம்பவங்கள் நிகழ்ச்சிக்காக ஈரோட்டிலிருந்து எஸ் செந்தில்குமார் இன்று ஜூன் 21 இந்த நாளில் நிகழ்ந்த சில முக்கியமான வரலாற்று நிகழ்வுகளை காணலாம் 1734 எழுநூத்தி முப்பத்தி நான்காம் ஆண்டு மான்ட்ரியல் நகரை தீயிட்டு கொளுத்தி பெரும் சேதத்தை ஏற்படுத்தியதாக குற்றம் சாட்டப்பட்ட மரி ஜோசப் ஆஞ்சலிக் என்பவர் தூக்கிலிடப்பட்டார் ஆயிரத்தி எழுநூத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு நியூ ஹாம்ஷையர் அமெரிக்காவின் ஒன்பதாவது மாநிலமாக ஏற்றுக் கொள்ளப்பட்டது ஆயிரத்தி ஆண்டு பிரெஞ்சு புரட்சியின் போது பிரான்சின் பதினாறாம் லூயையும் அவரது குடும்பத்தினரும் பாரிஸை விட்டு வெளியேறினர் ஆயிரத்தி எட்நூத்தி தொண்ணூத்தி எட்டாம் ஆண்டு அமெரிக்கா ஸ்பெயினிடமிருந்து குவாங் பகுதியை கைப்பற்றியது ஆயிரத்தி தொள்ளாயிரமாவது ஆண்டு சீன பேரரசி டோவாகர் சிக்சியின் ஆணைப்படி சீனா அமெரிக்கா பிரிட்டன் பிரான்ஸ் ஜப்பான் ஜெர்மனி ஆகிய நாடுகள் மீது போரை அறிவித்தது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பதாம் ஆண்டு பிரான்சில் ராணுவத்துக்கு கட்டாய ஆட்சேப்பு ஓராண்டுக்கு நடைமுறைப்படுத்தப்பட்டது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பதாம் ஆண்டு வடமேற்கு பெருவழி ஊடான மேற்கில் இருந்து கிழக்குக்கான முதலாவது வெற்றிகரமான கடல் பயணம் பிரிட்டிஷ் கொலம்பியாவின் வான்கூவர் நகரிலிருந்து ஆரம்பமாகியது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஆண்டு இரண்டாம் உலக போரின் போது துப்ருக் இத்தாலிய ஜெர்மனி படையிடம் வெழுந்தது இரண்டாயிரத்தி இரண்டாம் ஆண்டு உலக சுகாதார நிறுவனம் ஐரோப்பாவை போலியோ நோய் அற்ற கண்டமாக அறிவித்தது இரண்டாயிரத்தி ஒன்பதாம் ஆண்டு கிரீன்லாந்து தன்னாட்சி பெற்றது இனி விண்வெளியில் இன்றைய நிகழ்வுகளை காணலாம் இரண்டாயிரத்தி நான்காம் ஆண்டு முதலாவது தனியார் விண்ணூர்த்தி ஸ்பேஸ் சிப் 1. விண்வெளி பயணம் மேற்கொண்டது இரண்டாயிரத்தி ஆறாம் ஆண்டு புளுட்டோவின் புதிதாக கண்டுபிடிக்கப்பட்ட துணைக்கோள்களுக்கு நிக்ஸ் மற்றும் ஹைட்ரா என பெயரிடப்பட்டது இனி இந்நாளில் பிறந்தவர்கள் விவரம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு வே ஆணைமுத்து பகுத்தறிவாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு பி ஜி வர்கீஸ் இந்திய இதழியலாளர் மற்றும் எழுத்தாளர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி மூன்றாம் ஆண்டு பெனசீர் போட்டோ பாகிஸ்தானின் பதினோராவது பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு இங்கிலக் தாய்லாந்தின் இருபத்தி பிரதமர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஆண்டு சிக்கில் குருசரண் தமிழக கர்நாடக இசை பாடகர்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 கொண்டாடப்படுகிறது உலக யோகா தினம் உலக இசை தினம் உலக மனிதநேய நாள் உலக நீர் ஆய்வியல் கனடா நாட்டில் தேசிய பழங்குடிகள் நாள் கிரீன்லாந்தின் இன்று மீண்டும் நாளை சந்திப்போம் நண்பர்களை